என்னடா அப்பகுட்டி தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா எடுத்தாச்சு மாமா எனக்கு ரெண்டு ட்ரெஸ் மாமா ஏன்டா ரெண்டு ட்ரெஸ் எதுக்கூடா ஒரு தீபாவளிக்கு ஒண்ணு எடுக்கணும் ஏன்டா எடுத்த அது எங்க அப்பா ஒன்னு எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் ஊர்ல இருந்து எங்க மாமா வந்தாங்களா அவங்க எடுத்து கொடுத்தாங்க எனக்கு ரெண்டு ட்ரெஸ் ஆகிப்போச்சு மாமா ஆஹ் நல்ல அதிர்ஷ்டக்கா இருந்தேன் உனக்கு எல்லாமே நல்லா நிறைய கிடைக்குது சரி சரி அப்புறம் என்ன தீபாவளிக்கு என்ன பொலாரம்பா பண்ணியலாம் என்ன பலாரம் பண்ணிருக்கிறீங்க எங்கள் அம்மா தான் என்னென்ன மாளாறம்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறாங்க எது ஒன்றாலும் நான் திம்பேன்னு அவளுக்கு தெரியணும் அதனால வாடகை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரி சரி அதை நீ தான் எதை போட்டால் திம்பி நல்லா சாப்பிடு ஆனால் வயிற்றை கெடுத்துக்காம சாப்பிடணும் அதுதான் முக்கியம் இந்த தீபாவளியில் அதே ஆமாம் கேட்டு போகுது நம்ம வாடுக்கு இருக்க வேண்டிய சாப்பிட்றதுக்குதான் தீபாவளி வருது ஆமாடா சாப்பிட்றக்குதான் தீபாவளி வருது அதுக்காக சாப்பாடுறத மட்டுமே பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் பண்ணணும் ஆ வேலை எடுத்தால் பார்க்குறோம்ல கூட பார்க்காமலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலையை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான் சாப்பிட்றதுலாம் வஞ்சனம் வைக்கக்கூடாது மாமா நல்லா வயிற்றுக்கு நல்லே வயிற்றுக்கு துரோகம் பண்ணாமல் சாப்பிடணும் வயிற்றுக்கு துரோகம் பண்ணாமல் சாப்பிடணும் ஆனால் சாப்பிட்றதுனாலே வயிற்றுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது என்ன மாமா குலப்பொரியா ஆமாடா வயிறு ஒரு அளவு வரைக்கும் அதுக்கு ஏன்னா செரிக்கணும் உள்ளே இருக்கிற வயிறு வந்து வேலை பார்க்கணும் நம்ம வாட்டுக்கு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பாவம் கொஞ்சம் நேரம்தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கும் அளவுக்கு மேலே போகும்போது அதனால் சரிக்க முடியாமல் அப்புறம் கஷ்டப்பட்டு என்னாகும் செரிமான பிரச்சனை வரும் இந்த ஜீரண பிரச்சனை வந்துச்சுன்னா அது என்னாகும் அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல வேறு இது வியாதிகளை கொண்டு வந்து காய்ச்சலில் கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் காய்ச்சலுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட முடியும் சொல்லி அப்புறம் சளி பிடிச்சிருக்கும் அப்புறம் இருமல் வரும் இப்படி ஒன்றா தொட்டு ஒன்று வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மழை சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு இனி பார்த்தா அந்த மலை மலைக்கு இந்த வைரஸ்ஸு கா பேக்டீரியா இது அப்படின்னு இந்த நிறைய கிருமிகள்லாம் பரவும் இதுகள்லாம் சேர்ந்து வியாதிகளை கொண்டுக்கிட்டு வரும் அதனால இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது வந்து வயிறு தான் அதனால அந்த வயிற்றை வந்து நம்ம எப்பவும் சீராக வச்சுக்கணும் அதை வந்து ரொம்ப போட்டதுக்கு வேலை வாங்கக்கூடாது ஆட வாங்க மாம தீபாவளி நேரத்தில் கிடைக்கிறதுகளை அள்ளி போட்டு திங்கிறதை விட்டு போட்டு சும்மா வயிற்று சீராக வச்சுக்கணுமே கிடையாது அதே வருஷம் போகிறதே கிடந்து காஞ்சோய் கிடக்கிறோமில்ல என்னமோ வருஷத்தில் ஒரு நாள் நல்ல நாள் வருது சாப்பிடும்டா அன்னைக்கு போய் நீங்கள் ஏதாவது விளக்கம் ஜொல்லிக்கிட்டு இருக்கிறியா சாப்பிடுவோம்டா சாப்பிட வேண்டாம்ட சொல்கிறோம் அளவோட சாப்பிடணும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாப்பிடும்போது நல்ல மென்று சாப்பிடும் மெல்லாமலை சாப்பிட முடியும் இல்லடா நம்ம என்ன ஒண்ணும்னா உட்கார்ந்த உடனே இருக்கிற இலையில இருக்கிற பூரம் எடுத்து எடுத்து வாயில வச்சு அதை மெல்றமோ மெல்லையே உள்ள தள்ளிக்கிட்டே இருப்போம் ஏதோ இந்த இதுல தலைவணியில பஞ்சம் அப்புறமாரி அங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன ஒண்ணுன்னு வாயில வச்சு நல்ல மென்று அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் நல்லா உம்மில் நீர் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அதை நல்லா கலந்து நொறுக்கி அதுக்கப்புறம்தான் முழுங்கணும் அந்த மாதிரி பண்ணோம்னா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா பாதி செரிமான வேலையை வந்து வாயிலே முடிச்சிடணும் அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அதோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாயிரும் அப்புறம் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் எந்த காலத்தில் நம்ம சாப்பிட்டு முடிக்கிறது நம்ம உட்காந்து இதில் பண்ணிக்கிட்டோம்னா சுற்றி இருக்கிறவங்களாம் காலி பண்ணிட்டு போயிருவாங்க அப்புறம் நம்ம உட்காந்து இலையை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கட்டும் அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிடணும் உடம்புக்கெடுத்து கரெக்ட் சாப்பிடணும் இதெல்லாம் முக்கியம் இதுலையெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா இந்த வயசானவர்கெல்லாம் நான் கொஞ்சம் நாளைக்கு போச்சுன்னு வச்சுக்கப்பறம் என்னாகும் சுகர் வந்துருச்சு ப்ரெஷர் வந்துருச்சு அது வந்துருச்சுன்னா போய் எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது அதனால் வந்து அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க உணவே மருந்துன்னு சொன்னாங்க நொறுங்கத்தால் நூறு வயது வாழலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து காரணத்தோடு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் நீ கரெக்டாக செய்ய செஞ்சேனா நீ வந்து ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கலாம் சரிமாமா முயற்சி பண்ணுறேன் இருந்தாலும் இந்த பலகாரத்துகளை பார்க்கும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல மாமா எடுத்து வச்ச உடனே விறுவிறு அது பாட்டுக்கு வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்குது ஆ அது போய்கிட்டு தான் இருக்கும் அதாவது வயிறு சொல்லும் போதும் போது நிறுத்து நிறுத்துன்னு சொல்லும் ஆனால் அந்த வாய் இருக்கே அது கிடக்கிறது என்னமோ காணாத கண்ட மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துன்னுக்கிட்டு இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க அப்புறம் என்ன வெடியெல்லாம் வாங்கிட்டியா எவ்வளோ வெடி வாங்கியிருக்கியா என்ன ஒண்ணே போகிறேன் ஆமாம்மாமா வெடி எல்லாம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு பூமிஜோட வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வெடிக்க வேண்டியதே அதுக்குத்தானே தீபாவளி வருது ஏடா எதுக்கு எடுத்தாலும் தீபாவளி வருது தீபாவளி வருதுன்னு அதே காரணம் காட்டிக்கிட்டு நம்ம ஓவராக ரொம்பவும் வந்து சுற்றுப்புறத்தையெல்லாம் ரொம்ப கெடுக்கக்கூடாதுரா ஆடா என்ன மாமா எதை பார்த்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறியே ஏன் ஆமாம் வீடு வெடிக்கிறதுக்கு தானே தீபாவளி வருது அப்புறம் சுற்றுப்புறத்தை எடுக்கக்கூடாதுன்னா அப்புறம் வீடு வெடிக்க உட்காந்துட்டு இருக்க முடியுமா வெடிக்கலாம்டா வெடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அளவோட வெடிக்கணும் அதாவது நமக்கு என்ன தேவையோ நம்ம ஆசைக்கு கொஞ்சத்தை வாங்கி வெடிச்சுட்டு விட்டுறணும் இருக்கிற காய்ச்சுக்கு பூரா வெடியை வாங்கி போட்டு அதை கருக்கி அந்த அந்த சுட்டுப்புறத்தை பூரா ஒரே புகை மண்டலமாக்கி இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து உடம்புக்கும் கெடுதல் அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் அளவோட பண்ணிக்கிட்டோம்னா நல்லது எல்லாமே அளவோட பண்ணணும் அதே அளவுக்கு மீறினால் அமிர்தவும் நஞ்சாவும் சொல்லியிருக்கா அதனால வந்து அளவோட பண்ணிக்கணும் ஏமாமா வெடி வெடிக்கிறதுக்குள்ள என்னமாம் ஸ்கேல் எடுத்து வச்சு அளந்துக்கிட்ட மாமா வெடிக்க முடியும் கிடைக்கிற வெடியை எடுத்து வாங்கி வச்சு வெடிச்சபடி சந்தோஷமாக இருக்கிறத ஒரு இப்படி என்னவா நீங்கள் எப்படி ஏதாவது விட முடக்காமே சொல்லிக்கிட்டு விடையாப்பா பார்த்தாலும் அப்படியே சொல்றதெல்லாம் நல்லதுக்கு தாண்டா சொல்கிறோம் பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அதான் கேட்டுக்கணும் உனக்கு அதெல்லாம் சொல்லுன்னா புரியாது உனக்கு வயசு பற்றாது அதனால என்ன எதுன்னு விவரம் கேட்காத சொல்கிறத மட்டும் செய்யி ஏன்னு கேட்டீங்கன்னா சுற்றுப்புறங்கள் கெட்டு போகுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து எவ்வளதோ தீங்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்களும் சொல்லியிருக்கிற அதனால நம்ம அதெல்லாம் கேட்டுக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் நம்மளால் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது சரிமாமா ஏதோ இருக்கிற வெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சுக்கோம் வேறு என்ன சொல்றியா சீக்கிரம் சொல்லுங்க இன்னொன்று இந்த இல்லாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடணும்ட அது யாருக்கு மாமா கொடுக்கணும் இப்போ இப்போ நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஒரு ஐயாயிரூவாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கேன் அதில் என்ன பண்ணு கேட்டோம்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு யாராச்சும் ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா கொடுக்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வாங்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இது மாதிரி நம்ம சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஏழை எளிய அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு இந்த போலகரங்கள் செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எதாவது செய்யணும் செஞ்சோம்னா தான் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் நமக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆ இது நல்லது இது நல்லா செய்யலாமாமா ஆமாம் அடுத்தவங்களுக்கு அதுவும் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் எந்த ஒரு பாரல இதெல்லாம் செய்ய வேண்டியதாம் ஆமாம் ஆனால் ஒரு சிலது நீங்கள் கரெக்டாக தான்மா ஆமாம் சொல்கிறீங்க ஒரு சிலது இல்லைடா சொல்கிறது எல்லாமே சரியா தான் சொல்லுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியானது அப்படிம்போம் நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் சரியாக வராது அப்படின்றோம் ஆனால் சொல்கிறது எல்லாமே சரியான விஷயங்கள் தான் பாரு உனக்கு எது எது பிடிக்குதோ அது மாதிரி செய்ய இருந்தாலும் தீபாவளிகளை நல்லா சிறப்பாக கொண்டாடு அப்புறம் அதை வெடி வெடிக்கும் போது பார்த்து பயம் பத்திரமா நின்று வெடிக்கணும் சும்மா விளையாட்டுத்தனமாக வெடித்து அப்புறம் வந்து கையை காலை காயப்படுத்திக்கிட்டு கட்டுப்போடு விட்டு தெரியக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா அது என்னம்மா அதெல்லாம் எவ்வளோதான் வெடி வெடிச்சிட்டோம் இதெல்லாம் ஒரு பெரிய எதுவா அது என்ன வச்சோம்னா வெடிக்க போகுது அவ்வளோதானு அது வெடிக்க தாண்டா போகுது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டோமுன்னு வச்சுக்க இப்போ சின்ன பிள்ளைகளாக வந்து பெரிய பெரிய வெடி எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது பெரிய இவங்களாக இருந்தால் பெரிய வெடியை வெடிக்கணும் சின்ன பிள்ளையாக இருந்தால் சின்ன வெடியை தான் வெடிக்கணும் அதுக்கு ஆசைப்படுத்துகிறது வாங்கி கொடுத்து அதுக்கு பாட்டுக்கு அது வெடிக்க தெரியாமல் விடுச்சு கொண்டு அதுகளுக்கு எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அதெல்லாம் பார்த்துக்கணும் ஆ அதெல்லாம் சரிதான்மா பார்த்து நல்லபடியாக விடுச்சு இந்த வருஷம் தீபாவளி நல்லா சிறப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்துடுங்காமா எங்கள் வீட்டுக்கு ஆமாம்டா உங்கள் வீட்டுக்கு தான் நான் வருவேன் நீ பலரவெல்லாம் பண்ணி நல்லா ரெடி எடுத்து வைக்கி நான் வந்துடுறேன் எல்லோரும் சேர்ந்து நீ தீபாவளியை கொண்டாடுவோம் சரியா சரிம்மா நான் போயிட்டு வரேன்மா அம்மா அந்த கடையில் போய் இந்த சாமானை வாங்கிட்டு வச்சுன்னாங்க நான் வாங்கிட்டு போயிடுறேன் சரி வரட்டேன் சரிப்பா பார்த்து பார்த்துறேன் போயிட்டு சரி வரலாமாம்மா